ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி புதான்வகம் நம் தர்மங்களை பார்த்துன்னு வரக்கூடியதான வரிசையில் தற்சமயம் கிளம்பியிருக்கிறதான இந்த வைரஸ் நோயானது பலவிதங்களில் அனைத்து தேசங்களையும் அனைத்து உலக நாடுகளையும் பயமுறுத்தி வருது இதை நாம் ஏதோ ஒரு நல்ல மருந்தை கொண்டு இதை அழிக்கணும் இதைவிட பிரபலமான வைரஸ் நோய்களெல்லாம் வந்து அவைகளுக்கெல்லாம் கூட மருந்துகள் தயார் பண்ணி பல வியாதிகள் இன்றைய காலத்திலே இல்லாத நிலையை நாம் அடைஞ்சிருக்கோம் அதேபோல் இந்த வைரஸ் நோயையும் அழிச்சுடலாம் ஒன்றும் பெரிய பாரமான விஷயம் இல்லை ஆனால் என்னாளில் இது ஏன் இந்த அளவுக்கு நம்மை பயமுறுத்துறது அப்படின்னா நம்மை ஒரு பயத்திற்கு உள்ளாக்கிறது இந்த வைரஸ் ஏன்னா பயம் என்கிறது எப்பொழுதும் ஒவ்வொருவருக்கும் இருக்கணும் வேதம் சொல்கிற பொழுது பீஷாஸ்மாத் பவதே பீஷோ தேதி சூரிய பீஷாஸ்மாத் அக்னிஷேந்திர மருத்யுதாவதி பஞ்சமதி அப்படின்னு காண்பிக்கிறது காத்து ஒரே மாதிரி அடிக்கிறது அப்படின்னா ஒரேடியாக காத்தும் அடிக்கல காத்தே இல்லாமலும் இல்லை நம் சுவாசத்துக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு ஒரு காத்துனுடைய கதி இருக்கு இதற்கு என்ன காரணம் அப்படின்னா பீஷாஸ்மாத் பயம்தான் காரணம் காத்து பயப்படுறது நம்மை தர்மம் தண்டிச்சுடும் அப்படின்னு பயப்படுறது பீஷோதேதி சூரிய சூரியன் காளம்பர சரியான நேரத்தில் உதயமாகி சாயங்காலம் அஸ்தமனமாக வேண்டிய நேரத்தில் அஸ்தமனமாகிறான் இப்படிதான் இருக்கணும்னு கட்டாயமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை சூரியனுக்கு ஆனால் இருக்க என்ன காரணம் பீஷகா பயத்தினாலே தர்மம் நம்மை தண்டிச்சுடும் என்கிற பயத்தினாலே சூரியன் கட்டுப்பாடோடு இருக்க பீஷாஸ்மாத் அக்னிஷ்டேன் அக்னியானவர் மேல் நோக்கிதான் எரிகிறார் அந்த அக்னியானவர் நினைச்சால் உலகத்தில் உள்ள அனைத்து வஸ்துக்களையும் அக்னியாகவே ஆக்கிட முடியும் அந்த அளவுக்கு சக்தி படைத்தது அக்னி எதை அக்னியில் போட்டாலும் அதுவும் அக்னியாக ஆகிடும் அந்த அளவுக்கு அந்த அக்னிக்கு நெருப்புக்கு சக்தி இருக்குது மேலும் இன்றைய காலம் வரையிலும் எந்த ஒரு அசுத்தமும் இல்லாமல் இருக்கக்கூடியது நெருப்பு ஒன்று தான் அந்த அக்னியானவர் ஒரு கட்டுப்பாடோடு இருக்கார் என்ன காரணம்னால் பயத்தினால் தர்மம் நம்மை தண்டிச்சுடும் என்கிற பயத்தினாலே ப கட்டுப்பாடோடு இருக்க காலத்தில் மழை பெய்யறது காலத்தில் மரங்கள் எல்லாம் நன்றாக பூக்கிறது நன்றாக காய்கறி காய் நாம் சாப்பிட்ற அளவில் அவைகள்லாம் இருக்குது அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா இந்திரன்தான் அனுகிரகம் பண்ணுறார் ஏன் அப்படி செய்யணும் இந்திரன் நினச்சால் நமக்கு செய்ய வேண்டியதை ஒருவரும் சரியான முறையில் செய்யலை ஜனங்கள் ஒருவரும் கடமைகளை கடைபிடிக்கலை அப்படின்னு பேசாமல் இருக்காரா இல்லை காரணம் என்னென்னா பயம் தர்மம் நம்மை தண்டிச்சுடும் என்கிற பயத்தினாலே மிருத்யுர்தாவதி பஞ்சம இத்யுகூ யமன் நினச்சா எப்போ வேணாலும் யாரை வேணாலும் கொண்டு போகலாம் அந்த அளவுக்கு சுதந்திரம் இருக்குது யமனுக்கு ஆனால் அப்படி செய்கிறாரா இல்லை மக்கள் தொகை ஜாஸ்தியாக இருக்குது இந்த மக்கள் தொகையை கொஞ்சம் குறைப்போம் அப்படின்னு நினைக்கிறாரா இல்லை ஏன் பயம் தர்மம் நம்மை தண்டிச்சுடும் என்கிற பயத்தினாலே அப்படி இருக்க இப்படி அனைவரும் ஸ்வயமாகவே தானாகவே ஒரு கட்டுப்பாடோடு இருந்துகிட்டு இருக்கார் உலகத்திலேயும் பிராணிகள் ஊர்ந்து போன பிர ஊர்ந்து போகக்கூடிய பிராணிகள் நடந்து போகக்கூடியது பறந்து போகக்கூடியது அனைத்து பிராணிகளும் ஒரு கட்டுப்பாடோடு தான் இருக்குது காரணம் என்னென்னா பயம் தர்மம் நம்மை தண்டிச்சுடும் என்கிற பயம் இந்த எந்த ஒரு பயமும் இல்லாமல் சுதந்திரமாக எதிலும் தான் நினைச்சால் நம்பிக்கை வைக்கிறது தனக்கு அதில் ஈடுபாடு இல்லைன்னா அவநம்பிக்கையாக பேசுறது தனக்கு இஷ்டம் இருந்தால் செய்யறது இஷ்டமில்லாவிடில் செய்யாமலே இருப்பது நினைச்சதை சாப்பிட்றது நினைச்சதை பேசுறது நினச்ச இடங்களுக்கு போகிறது இப்படி எந்த ஒரு விஷயத்திலேயும் ஒரு கட்டுப்பாடு இல்லாத நிலையில் ஒரு பயம் இல்லாத நிலையில் இருக்கக்கூடியவன் யாருன்னா மனுஷன் ஒருத்தந்தான் மனிதன் மாத்திரம்தான் அப்படி இருக்கான் ஏன்னா அவனுக்கும் கட்டுப்பாடுகள் நிறைய இருக்குது ஆனால் தெரிஞ்சிக்கல்ல அதை தெரிந்து கொள்ளாததினால்தான் இன்றைக்கு வந்த இந்த வைரஸ் நோயை நாம் பார்த்தோமானால் இந்த வைரசினால் பாதிக்கக்கூடியது பஞ்சபூதங்களோ பசுபக்ஷிகளோ இந்த தேசமோ கிடையாது இந்த வைரஸினால் பாதிக்கப்பட போகிறவன் மனுஷன் மாத்திரம்தான் அதை நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும் மனுஷன் மாத்திரம் மரணிக்கக்கூடியதான ஒரு நிலையில் இன்றைக்கு வந்திருக்குன்னா அதற்கு காரணம் மனுஷன்தானே மனுஷன் அனைவரும் வீடுக்குள்ளே அடைஞ்ச உடனே வீதிகளில் பார்த்தால் பசு பட்சிகள் சுதந்திரமாக போகிறது எந்த பயமும் இல்லாமல் அதுபாட்டில் மேஞ்சினு போகிறது அவைகளுக்கு தெரியும் இந்த உலகத்தில் என்ன வந்திருக்கு என்ன நடக்க போகிறது என்கிறது அனைத்தையும் அறிந்த பிராணி பசு பட்சிகள் அவைகள் முன்னரே தெரிஞ்சுக்கும் அவைகளுக்கெல்லாம் பயம் இல்லை அவைகள் சுதந்திரமாக இருக்குது காரணம் என்னென்னா கஷ்டப்பட போறவன் மனுஷன் மாத்திரம்தானே ஏன்னா தர்மத்தை மீறிட்டான் இதை நாம் உணரணும் மனதினால் நாமும் உணரணும் நம் அருகில் இருப்பவர்களுக்கும் இதை நாம் தெரிவிக்கணும் நம் குழந்தைகளுக்கும் இதை சொல்லிக் கொடுக்கணும் என்பதற்காகத்தான் இந்த வைரஸானது இப்படி பரவி வருதே தவிர இது ஒன்றும் பெரிய அழிவை கொடுத்துடாது அதனால இப்போ வந்திருக்கிற சட்டத்திட்டங்கள் இந்த தடைகள் இவைகளெல்லாம் பார்க்கும்பொழுது அனைத்து உலக நாடுகளும் ஸ்தம்பித்து நிற்கிறது அப்படின்னா அனைத்து மக்களையும் பயமுறுத்துறதுக்காகவும் நீ செய்ய வேண்டிய காரியங்களை செய்யலப்பா நீ போக வேண்டிய பாதையில் போகல்ல இதை சொல்கிறதற்காகத்தான் நான் வந்திருக்கேன் என்கிறத சொல்கிறது மாதிரி இந்த வைரஸானது பயமுறுத்துறதே தவிர இது நமக்கு பெரிய அழிவை கொடுத்துடாது தர்மத்தை நம்பி உள்ளவனுக்கு தர்மத்தை நம்புறவன் தர்மத்தை செய்யறவன் தர்மத்தை சொல்லிக் கொடுக்கிறவன் இவனுக்கு இந்த வியாதியானது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படிங்கிறது தீர்மானமான விஷயம் அப்படி இல்லாவிடில் மகர்ஷிகளுடைய வாக்கியம் நம்முடைய வேதம் மகான்கள் சொல்கிறது அனைத்துமே பொய்யாக போயிடும் அப்படி போகாது ஆகையினாலே அதை நாம் மனதில் வச்சுக்கணும் இதை தான் நமக்கு புராணங்கள் இத்திஹாசங்கள் இவைகள் காண்பிக்கிறது காவ்யங்களில் நிறைய தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கு இதையெல்லாம் தான் நமக்கு படிப்பாகவே வச்சிருக்க நமக்கு நம்முடைய படிப்பு எப்படி இருக்கணும்னா நம் உணர்வோடு சேர்ந்து கல்வி இருக்கணும் அதுதான் படிப்பு உணர்வு இல்லாத கல்வி தான் இன்றைய காலத்தில் இருக்குது ஒருவன் கஷ்டப்படுறான் அப்படின்னா அவன் தலையெழுத்து கஷ்டப்படுறான் அப்படின்னு போகக்கூடியதான நிலையில் இன்றைக்கி இருக்குது அப்படி கிடையாது உணர்வு இருக்கணும் ஒருத்தன் கஷ்டப்படுறான் அடாடா கஷ்டப்படுறானே இவனுக்கு நல்லவைகளை நாம் சொல்லணுமே என்கிற எண்ணம் உடனே நமக்கு வரணும் அதுதான் உணர்வோடு சேர்ந்த கல்வி அப்படி இல்லைன்னா அது பிரயோஜனம் இல்லை இன்றைய காலத்தில் நாம் பார்க்குறோம்